அச்சமயம் அந்த வழியாக உபை பின் காபர் ரதி அவர்கள் சென்றார்கள் அவரை இபுன் அப்பாஸ் ரதி அவர்கள் அழைத்து நானும் எனதில் இந்த மூசா அலி அவர்கள் யாரை சந்திக்க செல்வதற்கு இறைவனிடம் வழிகாட்டும்படி கேட்டார்களோ அந்த தோடர் விஷயத்தில் அவர் யார் என்று தெரிவித்துக் கொண்டோம் நபி சொல்லு அவர்கள் அது விஷயமாக எதுவும் கூற கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு பின் காபர் அலி அல்லாஹூ அவர்கள் ஆம் என்று கூறிவிட்டு தொடர்ந்து கூறினார்கள் மூசா அலிஹலாம் அவர்கள் இசரவேலர்களின் பிரமுகர்களிடையே இருந்த ஒரு சமயத்தில் ஒரு மனிதர் வந்தார் மூசா அவர்களே உண்மை விட சிறந்த அறிஞர் ஒருவரை நீர் அறிவீரா என்று கேட்டார் அதற்கு மூசா அவர்கள் இல்லை என்கிறார்கள் அப்போது ஏன் இல்லை எனது அடியார் இருக்கிறார்களே என்று மூசா அலி இஸ்லாம் உடனே மூசா அலை அவர்கள் அவரை சந்திக்கும் வழி என்னவென்று இறைவனிடம் கேட்டார்கள் இறைவன் மீனை அவர்களுக்கு ஒரு அடையாளமாக ஏற்படுத்தினான் மேலும் அவர்களிடம் கூறப்பட்டது இந்த மீனை எங்கே தொலைத்து விடுகிறீரோ அங்கிருந்து வந்த வழியே திரும்பிவிட வேண்டும் அப்போது அவரை அங்கு நீர் சந்திப்பீர் அதுபோன்று தம்முடன் கொண்டு வந்த மீன் கடலில் தொலைந்து போவதை எதிர்பார்த்தவர்களாக தமது பயணத்தை தொடர்ந்தார்கள் அப்போது மூசா அழகிசெல்லாம் அவர்களுடன் வந்த இளைஞர் நான் ஒரு பாறை ஓரமாக ஒதுங்கிய போது அந்த இடத்தில் மீனை நான் மறந்துவிட்டேன் உண்மையில் நினைவுபடுத்துவதை விட்டும் என்னை மறக்கடித்தவன் வேறு ஒருவரும் இல்லை என்று மூசா அலிசலாம் அவர்களிடம் கூறினார் என்று மூசா அலிசலாம் அவர்கள் கூறிவிட்டு இருவருமாக தாம் வந்த வழியை நோக்கி பேசிக்கொண்டே திரும்பி வந்தார்கள் அங்கே ஹிதூர் அலிசலாம் அவர்களை கண்டார்கள் மூசா ஹிதர் இருவர் விஷயத்தை தான் அல்லாஹ் குரு ஆணில் கூறுகின்றான் இதை நபிசல்லும் அலிகு செல்லம் அவர்களிடமிருந்து கேட்டதாக உபைபின் காபுரதி அல்லாஹின் இவர்கள் அறிவித்தார்கள்